ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்காந்தபுராணம் நமக்கு காட்டக்கூடியதான வைசாக்கமாகாத்மியத்தை பார்த்துன்னு வரும் இந்த வைசாக்க மாசத்தில் தானம் என்கிறது ரொம்ப உயர்ந்த பலனை கொடுக்கக்கூடியது அந்த தானத்தினுடைய பெருமை இந்த தானம் செய்வதனால் நமக்கு என்ன பலன் அந்த தானம் செய்யாவிட்டால் நமக்கு என்ன விதமான துக்கம் கிடைக்கிறது அப்படிங்கிறது நாரதசுவாமி ஒரு அத்தியாயத்தில் அம்பரீஷருக்கு காண்பிக்கிறார் அப்படி இந்த பாதுகா தானம் என்கிறது அதாவது செருப்பு வாங்கி கொடுப்பது பெரிய தானம் பெரிய தானமாக சொல்லப்பட்டிருக்கு பாதுகேயாச்சமா நாய யோதத்யாது பிராமணா ஜஜா சபூபாலோ பவேத் பூமோ கோட்டி ஜென்மஸ்வசம்சயம் யார் யாருக்கு தேவைப்படுறதோ அவர்களுக்கு அந்த பாதுகையை வாங்கி கொடுக்கறானோ அவர் அடுத்த ஜென்மத்தில் ரொம்ப உயர்ந்த பதவியை அடையிறான் அந்த தானம் பண்ணினவன் அநாத மண்டபம் மார்கே ஸ்ரமஹாரி கரோதிஜா தஸ்ய புண்ணியபலம் பக்தும் பிரம்மணாபி நஷக்கியத்தே அப்படி யார் விரும்பி கேட்குறாரோ அவர்களுக்கும் தானம் பண்ணலாம் நாம் ஒரு வஸ்துவை எடுத்து வச்சு தானம் பண்ணுறோம் அப்படின்னா பாத்திரம் அறிந்து கொடுக்கணும் நாம் கொடுக்கக்கூடியதான தான கொடுக்கிற அளவுக்கு தபானது வாங்கிக்கிறவருக்கு இருக்கணும் ஒன்றும் அதே சமயம் வாங்கிக்கிறவருக்கும் விருப்பம் இருக்கணும் அந்த தானம் வாங்கிக்கிறதுக்கு அதுதான் யாச்சமானாயா அவர்கிட்ட கேட்கணும் இந்த தானம் பண்ணுறேன் நீங்கள் வாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்கணும் அவர்கிட்ட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா அவர்கிட்ட கொடுக்கணும் அவருக்கு இஷ்டமே இல்லாமல் அவர் தானம் வாங்கிக்கும்படியாக நாம் தானம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாரதசுவாமி சொல்கிறார் சத்தியஸ்வாபியாயனம் ரணாம் அன்னதானம் நராதிபா தஸ்மான் நே ந சதிருஷம் தானம் லோகேஷு வித்தியதே யாருக்கு என்ன தானம் தேவைப்படுறதோ அவர்களுக்கு அந்த தானம் கொடுக்கணும் நாமும் அவர்களை உபயோகப்படுத்தும்படியாக கொடுக்கணும் நாம் கொடுக்கறதும் மனதிரஞ்சு கொடுக்கணும் வாங்கிக்கிறவரும் மனதெரிஞ்சு வாங்கிக்கணும் விருப்பம் இல்லாமல் பிடிக்காமல் வாங்கிக்கக்கூடாது ஏன்னால் அது ஒரு தபஸாக சொல்லப்பட்டிருக்கு இப்போது நாம் பந்தல் வச்சா கூட ரொம்ப தபஸ் பண்ணினவர்கள் அவர்களெல்லாம் அங்கே வந்து ஜலம் சாப்பிட மாட்டான் ஏன்னால் அங்கே தண்ணீர் பந்தல் வச்சு அங்கே போய் ஒரு டம்ளார் தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டால் நாம் சேர்த்த தபஸில் சரிபாதி தபஸ்ஸு அந்த தண்ணீர் பந்தல் வச்சவருக்கு போய் சேர்ந்து அப்படிங்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக தான் அதெல்லாம் உபயோகப்படுத்துவார் பாத்திரம் அறிந்து நாம் செய்யணும் மேலும் இன்னும் வேறு என்ன தானம் செய்யலாம்னா அன்னதானம் ரொம்ப உயர்ந்த பலனையும் கொடுக்கறது இன்றைய காலத்தில் இந்த நெருக்கடியான காலத்தில் நிறைய பேர் அன்னதானம் பண்ணுறத பார்க்குறோம் கேட்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளவு பெரிய ஒரு தர்மத்தை தானத்தை செய்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்த பகவானுக்கு நாம் நன்றி சொல்லணும் எத்தனை பேருக்கு எத்தனை பேர் அன்னதானம் பண்ணுறதை பார்க்குறோம் புண்ணியத்தை அல்லின்று இருக்கு இந்த புண்ணியம்தான் நமக்கு கை கொடுக்கும் நாம் சேர்த்த ஐஸ்வர்யமோ நாம் சேர்த்த வீடு வாசலோ நமக்கு கை கொடுக்காது கடைசி காலத்தில் எது கை கொடுக்கும்னா நாம் பண்ணின தானம்தான் நமக்கு கை கொடுக்கும் அப்படி இந்த நெருக்கடியான சூழலில் நிறையா பேர் அன்னதானம் பண்ணுறத பார்க்குறோம் அதுவும் இந்த வைசாக மாதத்தில் அன்னதானம் ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு யார் அன்னதானம் பண்ணுறாரோ அவனுக்கு வரக்கூடியதான புண்ணியத்தை பிரம்மாவனாலேயே கூட அலந்து சொல்ல முடியாதப்பா மார்க்கராந்தாய அபிப்ராய பிரஸ்ரயம் பிரததா தியகா தசிய புண்ணியபலம் பக்தும் பிரம்மனாப்பி நசக்கியதே இவன் பண்ணிண தானத்திற்கு எவ்வளவு புண்ணியம் எழுதலாம் அப்படின்னு பிரம்மா கணக்கு பண்ண ஆரம்பித்தாருன்னா அவருக்கு ஆயுஷம் முடிஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு பலனை கொடுக்கக்கூடியது தாராபத்திய வாசோலங்கார பூஷணம் அசகியம் நாஷனத்த பும்சகா சகியம் புக்தவ தோத்வம் பசியோடு வர்றவருக்கு அன்னம் நிறைய கொடுத்து சாப்பிட சொல்றோம் பசியோடு ஒருத்தர் வரார் அப்படின்னா அவருக்கு தாராபத்திய கிரகாதீனி வாசோலங்கார பூஷம் உங்களுக்கு வஸ்திரம் வாங்கித்தரேன் அலங்காரத்திற்கு இந்த அலங்கார வஸ்துக்கள் வாங்கித்தரேன் ஆபரணம் வாங்கித்தரேன்னா அவருக்கு அது தேவையா இப்போ பசிக்கிறது அன்னம் தானே தேவை இப்படி பாத்திரம் பார்த்து கொடுக்கணும் அசஹியம் நாஷனத்த பும்சியம் புக்தவதோ துவம் பசியோடு வர்றவருக்கு அன்னம் கொடுக்கணும் ஏழையாக தரினாக கிழிஞ்ச வஸ்திரம் கட்டின் வர்றவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும் அப்படி அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும் தஸ் மாதமம் தானம் நூத்தம் நபவிஷ் அப்படி பசியோடு வர்றவனுக்கு அன்னதானம் பண்ணுறது அது மாதிரி தானம் அதுவரையிலும் யாரும் செய்திருக்க முடியாது இதற்கு பிறகும் யாராலும் செய்ய முடியாது வைசாக்கேயே சா தத்தம் மார்க்காந்தே சூசுரே சபிசாச்சோ பவேத் பூமுசானியே வக்காதீ இந்த வைசாக்க மாசத்துல பசியோடு வர்றவர்களுக்கு யாரு அன்னம் கொடுக்கலையோ அவன்கன் அவன் ஒரு பைசாச்சமாக ஒரு பிசாசாக இந்த லோக்கத்திலே பிறக்கிறான் மேலும் சொமாம்சவ காததி அவன் எதை சாப்படுறான்னா அவனுடைய மாம்சத்தையே அவன் சாப்பிட்றான் அவனே தன்னுடைய தேகத்தில் உள்ள மாம்சத்தையே பிடுங்கி சாப்பிடக்கூடிய ஒரு பிசாசாக பிறக்க நேர்றது யா விபூதி தாத்தவியம் தஸ் மாதம் திஜாத்தையே யா விபூதி தாத்தவியம் தஸ் மாதம் இந் இப்படி ஒரு துக்கம் நமக்கு வந்துடும் என்கிறத மனசில் வச்சுட்டு தானம் கொடுக்கணும் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும் அன்னதா மாதிர்பித்ராதீனி விஸ்மாரஜதி பூமிப்ப தஸ் மாதம் பிரசம்சந்தி லோகாஸ்திரே லோக்கியவர்த்தினா அன்னதா இந்த பசிச்சவனுக்கு அன்னம் கொடுப்பதுனால இன்னொரு பலன் என்னென்ன அவன் நல்ல காரியங்கள் எது செய்தாலும் எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும் என்னுடைய தாயார் தகப்பனால் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தான் நாம் பிரார்த்தனை பண்ணிப்போம் கோவிலுக்கு போனாலும் கூட என் குடும்பம் நல்லா இருக்கணும் என்னை சேர்ந்தவர்கள் நன்றாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்போம் பசிச்சவனுக்கு அன்னதானம் பண்ணினால் அந்த பசிச்சவன் சாப்பிட்டு அவன் எந்த கோவிலுக்கு போனாலும் எனக்கு அன்னம் போட்டவன் சௌக்கியமாக இருக்கணும்னு முதல்ல எண்ணம் தோணும் அவனுக்கு அந்த எண்ணம் வரும் எங்கே போனாலும் எனக்கு அன்னம் போட்டவன் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல தோணும் அந்த அளவுக்கு அவனுக்கு ஸ்ரேயானது கிடைக்கிறது மாதரஹா பிதரஸ் சாபி கேவலம் ஜென்மஹே தவஹா அன்னதம் பிதரம் லோகே பதந்திஜ மனீஷினா மேலும் மகர்ஷிகள் தாயார் தகப்பனார்கள் அப்படின்னு யார் பெத்தவர்களை மாத்திரம் சொல்லலை பெத்தவர்கள் இந்த சரீரத்தை தானே கொடுக்குற ஆனால் உண்மையான தாயார் தகப்பனார் யாருன்னா அன்னதஹா நமக்கு அன்னம் யார் பொர்றானோ அவர்தான் தாயார் அவர்தான் தகப்பனார் அப்படின்னு மகரிஷிகள் எல்லாரும் உயர்வாக காண்பிச்சிருக்கா அன்னதே சர்வ தீர்த்தானி அன்னதே சர்வ தேவதாக அன்னதே சர்வ தர்மா திஷ்டந்தரி தராஜயா அன்ன அன்னதர் அன்னதானம் பண்றவனை நாம் பார்த்தால் நமஸ்காரம் பண்ணணும் ஏன்னா அன்னதானம் பண்றவர்தான் எல்லா தீர்த்தமாகவும் இருக்கார் அன்னதானம் செய்கிறவர்தான் எல்லா தேவதா ரூபமாகவும் இருக்க அன்னதானம் பண்ணுறவர்தான் எல்லா தர்மமும் அவரிடத்துல இருக்குது அப்படின்னு அந்த அளவுக்கு உயர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு அந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார் நாரதசுவாமி அப்படி நம்மால் என்ன தானம் முடியுமோ அதை செய்யணும் என்று இந்த அத்தியாயத்தில் குடதானம் பண்ணலாம் விசிறி வாங்கி கொடுக்கலாம் அல்லது ஜலம் தானம் பண்ணலாம் அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு இந்த தானங்களை உயர்வாக இந்த அத்தியாயத்தில் காண்பிக்கிற மேற்கொண்டு அடுத்து உபன்யாசத்திலே பார்ப்போம்